திருமுகம் முப்பத்தி ஐந்து எஞ்சி நின்ற நூல்கள் அன்பு அறிவு முதலியவற்றிறந்த தங்களுக்கு சிவகடாக்சத்தால் மேன்மேல் சுவம் உண்டாக தாங்கள் குறித்தபடி வரைந்து அனுப்பினேன் இவை மிகவும் விரைவில் வரையப்பட்டன ஆகலால் மிகவும் மெதுவில் பார்க்க வேண்டும் மற்றை சங்கதிகளை பின்னிட்டு தெரிவிக்கிறேன் அன்றி இதில் குறிக்கின்றவைகளை இனி அச்சிடுவதாக குறிப்பீர்களாக அவை நடராஜ நிபுணம் நடராஜ விசித்திரம் நடராஜ மதுரம் நடராஜ அலங்காரம் நடராஜ ஞான நாடகம் நடராஜ ஆனந்த நாடகம் சிதம்பர உபதேசம் சிற்றம்பல நடனம் பொன்னம்பல நடனம் பொது நடனம் தத்துவ நடனம் ஆனந்த நடனம் அதீத நிலை அருள் விளக்கம் மெய்ப்பொருள் விளக்கம் மெய்மொழி பொருள் விளக்கம் சன்மார்க்க விளக்கம் சாதன விளக்கம் கலாந்த விளக்கம் யோகாந்த விளக்கம் நாதாந்த விளக்கம் போதாந்த விளக்கம் வேதாந்த விளக்கம் சித்தாந்த விளக்கம் அண்ட விளக்கம் பிண்ட விளக்கம் பிரகிருதி விருத்தி தத்துவ விருத்தி சுத்த சிவராசியம் பர சிவராசியம் கொத்து மகாவாக்கிய வகை பொது வேதம் குடும்ப கோஷம் இயல் வகை அலவை வகை நியாய வகை இலக்கண விருத்தி தர்க்க விருத்தி தென்மொழி விளக்கம் வடமொழி விளக்கம் உலகியல் விளக்கம் கலை மரபு இந்த தபால் வந்தவுடன் சேர்ந்த செய்தி தெரிவிக்க வேண்டும் சிதம்பரம் ராமலிங்கம்